அபராதம் பண்ணிண நடத்துற கூட சுவாமி சொன்னாரு ராமாயணத்திலே சுப்ரீவனை பார்த்து சுபிரீவா கண்ண நிர்வீனா அழக வித்துக்காதேங்கிறே என்ன தெரியுமா அபராதம் பண்ணினோம் முத நாளைக்கு அபராதம் பண்ணினோம் மறுநாளைக்கு வந்து கைகூப்பி நின்னா போறும் நேற்று அபசாரம் பண்ணினேன் மன்னிக்கணும்னு கற்க காஞ்சலி போட்டோம் கை கூப்பி நின்னா போறோம் காப்பாத்துக்குடுவேன் ஆமா நீச்சிக்கு அபராதம் பண்ணிவிட்டேன் என்ன காப்பாத்துக்கோ போகோ வாங்கன்னு அபராதத்து இருபது குடுத்து கொடுக்கூப்பா போருங்கிறாய் சுவாமி ராணுவம் சில வகையை கை கூப்ப மாட்டானா கீழே குனிஞ்சுன்னு வந்து போனாம நேத்திக்கு தப்பு பண்ணி விட்டேன் நின்னாலும் போர்வான் மறுநாளைக்கு வந்து காப்பாத்துக்கிட்டே போம்பாளா யாச்சந்தம் சிலவன் கீழே குனியமாட்டான் கையும் கூப்ப மா மாட்டா நேற்றுக்கு நான் ஒரு தப்பு காப்படலாம் பத்தாஞ்சலி குட்டம் தீனம் யாசந்தம் யதா சரணாகதி பண்ணினோஸ்திரியமா சரணாகதி பண்ணினேன் ஒரு பாகவதனை எப்படி காப்பாற்றுவேனோ அப்படி காப்பாற்றுவேன் பத்தாஞ்சலி குட்டம் தீனம் யாஹா சந்தம்யம் கருணைத்தான் இருக்கும் அபஜாரம் பண்ணிடுவான் அதை நினைக்க மாட்டாள் மறந்துடுவாள் மறக்கலாம் மனசுக்கு எல்லாம் தோணும் இல்லாத இருக்கிறது இல்லாத எல்லாம் தோணும் அப்படி தோரங்கள் எல்லாம் விளக்கு தோணும் மனசு தானே அப்படியே விளக்கு விளக்கி அதை மறக்கலாம் ரொம்ப நினைப்பு சின்ன என்ன அவர் மறுபடியும் அவருக்கு ரெடியா அடுத்த ஜென்மா இருக்கா ஒரு வந்து என்ன புதுக்கோட்டே மறுபடியும் ஒரு ஜென்மாயன் இனிமேல் அவனு நானும் அப்படியே வந்துட்டே இருக்கணும் திருப்பி அவன் சக்கர நேமின் திரும்ப திரும்ப அந்த ரோக மேல போறதும் கீழே வருதுமா இருக்கேன் மாதிரி வந்துட்டே இருக்கணும் அப்படி இல்ல மாச வேறு நாள் அப்படியே ரோகங்களெல்லாம் விளக்க அவனா ஸ்ரேஷ் அடைய முடியும் இல்ல அவனா கீழே அவனு புடிச்சு காரம்பிச்சு இருக்கிறா போன அப்படி இப்படி மேல போக விட்டான் பண்ணிக்கணும் மேலே போவதற்கு அப்படியே விளக்கணும் காபக்கோகம் நல்ல உயிர் சரித்திரம் சரியோரனும் அர்ஜுனனுமா போய் பகவான் வரிக்கு போறாள் யுத்தத்துக்கு ஆச்சரியமான சரித்திரம் உடனே விதுர நீதி ஆரம்பம் அப்ப சொல்ல போற பொறுமை உள்ளவனுக்கு கெட்ட பயிர் ஒருமை தோற்று வேற ஒண்ணும் வராது புண்ணபுருஷன் அவன் வரது எந்த கையெழுக்கின்னு நிற்கிறான் சுஷர்மா அவனு நினைப்பூச்சு இல்லை அவனை ீஷ்ரோவி பெரியீரர்கள் திரோணன் கிருபல் எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாளாம் வந்து தரப்புல அவன் அந்த பக்கத்துல வந்து உத்தர குணம் பண்ண வந்து வடக்குதிக்குல தெ ஊத்துக்குள் இருக்குது ஏராளமான அங்க போய்காலி வாழ்லாரும் வடக்குதிக்குலாம் பீஷ்மத் மோவாதிகள் பெரிய கூட்டமா அவன் நூறு பேர்கள் பிராத்தாக்கள் சகுனி சௌகனங்க பேரு சகுனிக்கு எல்லாரும் எங்க ஏராளமான கூட்டமாக காவல் என்ன பண்ணாரு ஜரு லட்சக்கணக்கான பசுக்கள் ஏராளமான பசுக்கள் திக்குதிக்கில பசு குறைச்சல் வடக்குதிக்கில பசுக்கள் கூட எல்லா பசுக்களையும் ஊருக்கு அனுப்ப ஆரம்பிச்சுட்டாள் அவ ஆள் குணந்து எங்கேயிருந்து ஆள வச்சு அனுப்பினாள் அவன பசுக்கள் காவ காப்பவனுக்கு ஒருவன் அவனுக்கு பேர் குதிரை இதிலாம் உண்டு அவன் குதிரையில் அங்கே இருந்து விராட நகரத்துக்கு ஓரி வந்தான் ஊர் வந்தா ஒரு ஆளை காணும் இங்கே அரமனையில விராட நோபி புள்ள அவனுக்கு பூமி ஜெயன்னு பேடா அவனுக்கு பேரை பாத்தேடா வித்யா நிதி வித்யாநிசி தான் வித்யாநிதி உலகத்துல வைக்காத பேர் ஒரு வச்சா பேரு நல்ல பேருந்தான் என்னமோ அவர் வச்ச பேரு அந்த பய வித்யா நிதி ஆகலாம் ஜெயன் பிள்ளைக்கு அவன் உட்கார்ந்துருக்கா அவன் கல்யாணம் கார்டி எல்லாம் அவன் போட்டு அபேசி அங்கே திருஷ்டுவா பூமி பரமாஹியம் விராட்டனுடைய பிள்ளை அவன் மத்தியில் உட்காந்து உற்சாக அங்கே ஓடி வந்து லட்சக்கணக்கான நம்ம பசுக்களை பீஷ்பிரோண கிருபாதிகள் வந்து கொண்டு போறாள்னு கத்தினான உத்தர சத்திய உத்தரம் பேரு உத்தரம் அப்பா அன்போட வச்ச பெயரா மது அவனா ஸ்ரீகருடைய மத்தியில ஒரு பெரிய யுத்தத்துல போயினான் யுத்தம் மனிதேன் அட்டாவிட்டு நாளோ முப்பது நாளோ நிதி ஒரு பெரிய மகா யுத்தத்துல போயினான் தலைவனாயிருந்து ஜெயிச்சேன் பெரிய மகா யுத்தத்துல இன்னைக்கு சாரதி பூட்டா அதனால பேரோட்ட ஆள் இல்லையா நாரா எத்தாசீன்மா சில பேர கார்கட்டா டிரைவர் இல்லையா அது மாதிரி யுத்தம் நான் ஊட்டுவேன் பண்ணா எனக்கே தெரியும் டிரைவர் யாச்சகம் எனக்கு சாரதி எப்போ கூட்டா இருபத்தெட்டு நாளும் முப்பது நாளும் நடந்தது அது நடந்து யுத்தம் நடந்த நாளே தெரியாதான் கூட இப்படி சொன்னான் ஸ்ரீரோடி கோட்டியில அவன் சில என்ன பண்ணுவான் சம்சாரம் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கேன் அவன் நினைச்சுட்டு அம்மா அவன் அப்புறம் அது எத்ததாசி எங்க இருந்த வழியாங்க இந்த பையனுடைய அம்மாவே சொல்லிட்டு செலுத்தி பாத்து அவள் சொல்ற இடத்த பாத்துக்கலாவே அவன் நாட்டுக்கு சொல்லலாமோ இன்னமும் உங்களுக்கு எல்லாம் எம்மே இல்லையே நீங்க பயப்படாது ய சாரிர்ஹதா புரிஞ்சு சொல்ல மாட்டேன் தான் சொல்லுவேன் சாட்சா இமஸ்தீமா பரே அப்போ சோனா வந்து உத்தரன் தூவிஞ்சன் வித நிதி ஸ்ரீகுண்டி போட்டியில சாரதி மட்டும் இருந்தா நான் இங்கே இருந்து பிரிக் பத்ரோன கிருப்பா கருணாதிக்கு என்ன என்ன நினைப்பாள் தெரியுமா அர்ஜுனனை நேரம் வந்ததா என்ன நினைப்பாள் சொல்லா அந்த சைதந்திய நிக்கிறானா திரௌபதி அவளுக்கு இந்த சொல்ல கேட்கவே பிடிக்கலையா அர்ஜுன பேச்சு பேசலாமா அவன் வாயிலம் அவன் சட்ட வீட்டுக்கு வரையா சொன்னான் ஒரு தடவை கங்கா விட்டு அவன் அலம்பி அந்த புத்தகத்தையும் அலம்பி விட்டு அந்த அர்ஜுன் அர்ஜுன் துத்தீசு சாத் மீசு பிரசம்ச நம் என்ன அழித்து இப்படி தேசிக்குது ரொம்ப இடத்துல இவ்வளவு போய் எல்லாம் பத்ரி யோகங்கள்லாம் அங்கே ராஜா குமாரன் பல தேசத்திலிருந்து தண்ணி கல்யாணம் பண்ணிச்சிருக்கா கண்டுக்கணா இருப்பான் அதனால திரௌபதிக்கு பொறுக்கவே இல்லையா இந்த சொல்லு அர்ஜுன பேசினோம் அர்ஜுன பத்தி பேசினது திரௌபதிக்கு பொறுக்கவே இல்லையா வருத்தமா இருந்தா இருக்காள உத்தரைய கூப்பிட்டு சொன்னாள் சாரதி இல்லேன்னு சொல்றானே ப்ரகங்களேன்னு சொல்லி நத்தனம் நத்தனம் சொல்லி கூப்பிடாளு ரொம்ப நல்லா சாரதி அவருக்கு அது என்னமோ அவங்களுக்கு தெரிந்து கேட்டாள் உத்தரேன் இங்கே தர்மபுத்தருடைய ராஜ்யத்துல பாத்திருக்கேன் தேரோட்டி அற்புதமா தேரோட்டுவன் அந்த தேரோட்டியை வச்சுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே உத்தரங்கிறது உத்தரவனுடைய தமிழ் கே தங்கைவள் அவ உடனே அண்ணாவை கூப்பிட்டு நீ சொன்னாள் என்னமோ அண்ணா நீங்க வந்து தேரோடுறதுக்கு ஆடல நம்ம கிரகங்களை ரொம்ப நல்லா சாரத்தியம் பண்ண விடாம சைதந்திரி சொல்றாள் உடனே சைதந்திர கூப்பிட்டான் உத்தரன் அது உத்தரன் தான் கூப்டா சிமன் உனக்கு தெரியாது என்ன விரதம் கேட்டா நான் பேசணேரே சீதா கல்யாணத்துல சிவத ஒரு ராஜா ஒரு ராஜாவை கூப்பிட்டு சொன்னாள் ஒரு ராஜா கூப்பிட்டு என்ன உங்க செய்தி என்னன்னு கேட்டாள் நான் இல்லையு முடிச்சுடுவேன் சீத்தியம் கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு அதை பத்தி பயம் இல்ல சிவ தனுசு கால அம்மின்னா கட்டவர்கள் அம்மீனா அதை இஷ்டம் இல்ல சீத்தியை குருசா கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்னும் பேசுவது வழக்கம் இல்லையே பும்சகநாச்சேன்சகோட நான் பேச மாட்டேன் திரௌபதி அவரதமாக போனாளா விரதமாவது அவரதமாவது வீட்டு புரிஞ்சுனாக்க நான் சாத்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவருக்கு சாத்தம் ஆயிடும் வங்கியா கோபுரத்தில் ஆகையினாலும் அவரதம் ஆகுதும் கிடையாது ஆபத்துக்கு வந்த சமயத்துல பெரிய ஆபத்து வந்து இருக்கு ஆகினாலே பிருகிரி உடனே அப்படின்னா கூப்பிடுன்னு உத்தரம் அவன் கவசம் எனக்கு ஒண்ணும் இல்லையே எனக்கு என்ன தெரியும் என்ன கூப்பிட்டு சொல்ற இல்லைன்னா அவன் இப்படி இல்ல அர்ஜுனன் தெரியாது போரா வருஷம் பண்ணினா உடனே கவச்சம் நான் கொண்டு தரேன் உணந்து வச்சான் அர்ஜுனன் என்ன பண்ணா ரொம்ப பரிகாரம் ரொம்ப பண்ணாலாம் இப்போ அத தலகு எடுத்து மாட்டினானா மா கவச்ச தடுக்கிற போது அப்படி பழகாது போனா அது சரியாதுன்னு முடியாது புதுச்சால செருப்பு போட்டு போவா மெட்ராஸ்லீகள் மாதிரி கடது கால சிறப்பு வரது காலத்திற்பு ஒரு முகத்திரும் ஒரு பகவார விடுவாங்க அது போட்டு நடக்க தெரிஞ்ச வாழ்க்கை அது முடியும் யம் கண்ண ஆரம்போன் என்ன சைன்யம் ஜப்பான் சைன்யம் நிற்கிறது கிருபாதிகள் எல்லாம் நிற்கிறாள் பாட்டுகள் துவஸஸ்தம்ப அந்த இதையும் பார்த்தா பார்த்ததே இது என்னன்னு கேட்டா புஸ்தரம் என்ன வா அந்த வா சொல்றாம் நான் ஏதாவது ஒரு எடிஷன் போட்ட அந்த பேரை மாத்த என்ன பூமி வைக்கலாமோ குரு நாம் திருடன் திருடன் அழுதான தெரியுமா ஏதாவது ஒரு பயனிடத்துலயும் அழுதா நானும் சகாஷே சவ்யசாட்சினா ரெண்டு தியாலியும் பாடங்களை கணக்கெல்லாமல் குட்டும் மகாவீரன அர்ஜுமுடி பக்கத்துல உட்காந்து முட்டாள்தான் என்னாம் பச்சி தேவயத்தை மந்த சகா சத்ய காசினோன் என்ன சொல்லி நான் குழந்தை நான் நான் எல்லாரும் அஹமேகோதண்ண அஸ்திக் கொடுத்துக்கே போகாத வந்தான் அவள் நாள் அஸ்திர விதையை கட்டிகிண்டவாள் என்னால் போட முடியாது அர்ஜுனன் சிரிச்சாரா சிரிச்சு என்ன பண்ணா சம்பிர்தர்வலோகோகாரா ராம் அர்ஜுனன் அவன் பதினாறு லோகத்திலயும் அர்ஜுனன் இருந்து செண்டை போடுற ஆள் கிடையாது அப்படிப்பட்ட பெரிய மகாவீரனா சிரிச்சு போய் என்ன சொன்னார் பார்த்து நூடா பூமி கூண்டானா ஏன் வந்து உடம்பு அழைச்சி போச்சே ஆத்துல நல்லா இருந்தியா கேட்போம் இருந்தே ருஷதாம் ஹர்ஷவர்தனா தெரியாமல் இருந்தான் ஆத்துல நான் பொம்பாய்க்கு போற போது ஒரு பையன் கழிச்சிருவான் கூட ஒரு பையன் வந்தான் ரெண்டு மூணு வாரம் கழிச்சு ஊருக்கு வந்தான் அவன் பம்பா ஸ்டேஷன்ல வந்து இவன் பாத்து என்ன அப்பா அடையாளமே தெரியலையா உண்மையா உடம்பு அடையாளமே தெரியல உனக்கு அந்த அம்மா சொன்னா நான் என்ன குடிச்சு விடுறாளே உனக்கு ஏதாவது கவலைப்பட்டு விவூதி கொடுத்தேன்னு உனக்கு கட்டாயம் ஜுரம் கொடுத்தேன் அடையாளமே தெரியல என்ன உடம்பு தளதலு இருக்கேன்னா அவனே பழங்க எப்படி குடும்பாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டு உன் உடம்பு அடையாளமே புரியல பாத்து எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அப்புறம் இதற்கு விபூதி எடுத்து கொடுத்தேன் அவனுக்கு கூட புரியல என்னது கொடுத்தேன்னு அப்புறம் அந்த பேருக்கு பத்திரா ஜுரம்னே அப்ப சொந்த தாய் அது யாரா என்ன என்ன தங்க கத்திய குத்தார்தானா சிரிக்கிறா பார்த்திரா அப்படி சொல்றது பூமிக்குள்ளாதீசா பிரதிஜா வச்சு குண்டுகள் நிறைய கூட்டிலுக்கு நடத்துல நீங்க என்ன சொன்ன பொங்குறதுல ஏதாவது போய் பிச்சுமா எம்என்னு சொல்லு எம்ஏ எம்எல் சொல்லு நாங்கள்லாம் எதுக்கு ரொம்ப சொன்ன புருஷான நாங்கள் இருக்கிற இடத்துல மாத்தி பேசினீங்க பேசலாமா நான் நீ சொபடிதான் அர்ஜுன் நீ என்ன சொன்ன ஸ்ரீகளுடைய மத்தியில் சொன்ன பீஷ்பத்து சைவத்தை நடுப்புற பொழுது பேரை நிறுத்தம் அங்க நிறுத்தப்படாது அதையும் நிகழ்ச்சி நிகழ்த்தி சொன்னானா நான் சொன்னபடி உன்னை நடுப்பு தான் முடிவு விட போறேன் உடனே நான் ஓடுவேத்துக்கு ஓடுவேன் நானும் அது என்னமோ நான் உன்னையும் விட மாட்டேன் உங்க ஜெயிக்காம விட மாட்டேன் அந்த மாட்டை திரும்பி உங்க ஆத்துக்கு அழிச்சி வராம திரும்பி வரமாட்டேன் அர்ஜுனன் சோஹம் தாம் தத்யோம் தாம் அழிச்சு போற எழுந்து காட்டான அங்க புண்டுகள் மத்தியில எந்த அடங்கடம் எல்லாம் தெரியுதுதாரு அந்த நடுப்புற குடும்பம் பசு எல்லாம் போனாலும் போட்டம் எந்தாக்கு பசுத்தானே உனக்கு என்ன காமம் எல்லாருமே போட்டோம் பிரசம் து மாம்ியா அது வல்லாம் அவாளி சிரிக்கட்ட எங்க ஆத்திர புகைக்கட்டும் எனக்கு அப்புறம் பாக்குற தேர்வு எனக்கு அப்படி போகம் அப்பா பணம் இருந்தா யுத்தத்துல சாகனமே தோர்த்து திரும்பி இனிமே ஆற்றுல போய் கும்மிண்டாட்டி மூஞ்சி பார்க்கலாம் மானம் இருந்தவனா இருந்தா மான கூட்ட ஸ்ரேயோஹி மரணம் பலாயனம் தாவந்தம் எப்படி ஓடுறான் தாவூர் வேகசுத்தம் தாத்து எந்த தாவனம் தான் சித்தி கேட்கறதும் அர்த்தம் ஓடுறான்னு அர்த்தம் ஒரே ஓட்டமா ஓடுறானாம் அவனுக்கு மேலே ஓடினானாம் அர்ஜுனன் தமன்மதாவத்தாவந்தம் சீக்கிதான் அவன் ஓடுறது நீவன் பிடிக்கிறதுமாக கண்டி இது சீக்கிறதுக்கு ரெண்டு காரணமா இவன் பயந்துகண்டு ஓடுறான் இந்த சைங்கத்தை பீஷ்மாஜிகளை பார்த்து இந்த உத்தரங்கிறத பார்த்து இவன் புடவோட விளையாட்டு இவன் சாரதியா இருக்க இவன் மிரட்டி ஓடுறத பார்த்து சிரித்தாளாம் அப்பவே வாரில்திரீகள் சந்து காலைய வாழ்க்கை சிரிப்பாம போட்டி சிரிச்சாள் குரு பாண்டிய குருபாண்டூன ஆச்சாரிய சமமான வித்தியா என்ன சொன்னாக்காரி சொல்றா அவன் நடக்கிறது அவன் கைகள் தலை கண் பார்வை மார்பு அவன் பேசுவது சிரிப்பது எல்லாம் பார்த்தா அர்ஜுனும் மாதிரி இருக்கு இன்னமும் நகும் சில ஸ்ரீ மாதிரி வாழம் மட்டும் கொடுத்துட்டு இருக்கா அஜ்னாத வாசத்துக்கு ஆபத்துல வருஷம் என்ன ஜட்ஜி மென்ட்டு பாருங்க பேசி ஜெட்டி வந்து ஜட்டி பண்றதுக்கு முன்னாடி சொல்றாருன்னு சொன்னா வேற அர்ஜுனனை தவிர்த்து ஒருவன நம்ம சைன்யத்தை எதிர்த்து ஒருத்தன் வரவனுடா அர்ஜுன தவிர்த்து இன்னொரு நம் இத்தனை பேரையும் ஒருவனாக எதிர்த்து வருவதற்கால் உண்டான ஆம் திரோணர் தத்பதம் தோபதம் ஓடி போட்டா நூறடி ஒன்னடிகள் ஓடினால் நூறடினா நூறடி புரிய வழங்கறதில்ல பாச்சல்ல நூறடி ித்தான அன்ப அழுதானான் பூமி என்ன எழுதானா எங்க அம்மாட்டபூர் என்ன அழுதான அம்மா திருபாலம் மாதாம்பஞ்சமா பக்கத்துக்கு நான் போகணும் என்ன விட்டு அழுதானாமப்பொழுது உத்தரம் மீ அப்படா அப்போ காரணம் மல்யாத்தமா சொல்லிட்டேன் மன்னிப்பு வீரிய சௌரியயாம் மும்ப நாம் தெரியாத்தனமா பேசிவிட்டேன் நீ என்ன மன்னிச்சு உத்தரன் சமீபத்துக்கு அவனை தத்தி கித்தி கொடுத்து ஒண்ணு பண்ணு நீ தேரோட்டும் நான் பாத்துக்கிறேன் அதான் என்னால தேரை ஓட்ட முடியாத பார்க்கவே முடியல சைனா எனக்கு ஒரு பயமா இருக்குன்னா பயப்படாத நான் சொன்னது குழுவை விட மாட்டேன் அர்ஜுனன் தீர்மானமாச்சு நான் விட போறதில்ல ஓடினா ஓடி விடுவேன் பின்னாடி என் சொன்னத கேளுக்கு என்ன செய்வே நீ ஆயுதம் இவன் தம்பில் பார்த்து இவனை விட்டுக்கோன்னு கூட சொல்ல கீழ் எங்கிட்டு ஆயுதம் இல்லையேன்னா அது ஒரு வன்னி மரம் இருக்கு அத போய் அவங்க தான் அதனால நான் வந்து ராஜகுமாரா என்ன ருத்ரபூமியில இருக்கிற மரத்துல வேற சொல்றேன் சப்பம் மாதிரி சீர்றது பாம்பு இருக்க உள்ள எண்ணானிவன் அது பாம்புள்ள ஆயுதம் எடுக்கிறார் எடுத்தால் சப்பம் மாதிரி சீர் காண்டிவன் எடுத்தால் அர்ஜுனன் என்ன அர்ஜுன பேர் போட்டுருக்கேன் உங்க இருக்காரு எனக்கு மாமாவாச்சும் என்னமோ உடனே நான் தான் உடனே நமஸ்காரம் வெட்டிக்கார்டு நமஸ்கார பண்ணி அவன் மாமான்னு கல்யாணத்துல நினைச்சோட்டான் நமஸ்காரத்தை பண்ணி என்ன நீங்க அர்ஜுனன்னு வெறிக்க வலிக்க பாக்குறான் அவங்க விடமாட்டேங்காலும் அர்ஜுனன் எடுத்து அப்படி நல்ல பெரிய கச்சேரியில வராம இருந்து சொல்லிட்டு பெரிய வித்வான பயப்படாம அருமாவத்துக்கு ஆள் கூச்சம் போடுறதுக்கு ஒரு லாபம் என்னன்னா பக்கத்துல வெள்ள கட்டி வாழ்றோம் திருட்டு போவாது சாப்பிடாது பாக்கி நமக்கு வேண்டிய பலமும் கிடைச்சி போடுவது நம்ம ஆடு இல்லையா கூச்சத்துல போடுவோம் அது மாதிரி ஒரு கூட்சத்தில் ப்ரஹவரண மண்டலா போல நோக்காருங்க உத்தரணேன் அபேஷனா உத்தர பானமானம் என்ன பண்ணி ரெண்டு பானங்களன் முதல்ல பிரயோகம் பணிஞான அப்படி சத்தம் போலத்துல இது மாதிரி எங்க போகுது என்னன்னு எல்லாரும் பாக்குற ரெண்டு மானம் அழகா போய் திரோணருடைய காலில் போய் விழுந்துதான் இரண்டு மானம் கிருஷ்ணருடைய காலில் போய் விழுந்துதான் இன்னொரு ரெண்டு மானங்கள் கிருபருடைய காலில் போய் அழகா விழுந்துதான் அவன் என்ன ஆச்சரியம் அதான் வித்தியில அவன் வீடாமங்கலம் தவிள் அடிப்பான் அப்படியே சுண்டி வீரல கொண்டு கட்டவரல காட்டுவோம் படப்படாங்க அவன் விடாமங்கலம் தவிர அவன் எங்க ஊர்ல எந்த கல்யாணமா இருந்தாலும் அவன் தெரிவிச்சு ஆறு கல்யாணம் ஆச்சாலும் விடாமங்கலம் தவுளா பண்றாரு இல்ல அப்படியே சுண்டி வீரல கொண்டு போறவதும் அப்புறம் எப்படி கட்ட வரல காட்ட ஆரம்பிம அப்படியே மலைப்பான் அதை பாத்துக்க நீ என்ன பண்ற எத்தனை வருஷம் சமப்பட்ட வித்த நீ கட்டவர்கள் அப்படி ஆறு பானம் போச்சானு அழகா போய் ரூமா துரோனுடைய சந்தோஷப்பட்டாஷ் கண்டோம் இன்னைக்கு அர்ஜுனனை அபாரமான யுத்தம் என்ன பண்றாங்க துரியோசன விரட்டான் அவன்தானே இத்தனை பாடு அர்ஜுனருக்காக தோழரும் கிருஷ்ணரும் துரியோசன காட்டி காட்டி கொடுக்காம ஊருக்கு அனுப்பி காடுகிறார் பின்னாடி கபட்டமா துரியோசனனுக்கு தேவசமா அப்படிபடுவோம் நிச்சயமா ஆகினால இங்க அவனை காட்டியே கொடுக்கூடாது முள்ள அனுப்பி பசுக்குள்ள எல்லாம் போய் அர்ஜுனன் போய் விரட்டி சம்மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி போன துரியோசன மறுபடியும் திருப்பி கொடுத்து சம்மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி உத்தரலை கூப்பிட்ட என்னன்னு கேட்டான் உன் தங்கை பரவு வர போது ஆமா ரூபதி வஸ்திராபரண காலத்துல அனுபவத்தாலே ஒரே பாண்டிச்சேரி சிலுக்கு மாதிரி பச்சை இளங்கருப்பு எடுத்து விட்டா பிரம்மச்சாரிக்கு வரணும்னு தோணுங்க அது மாதிரி ஒரு பாண்டிச்சேரியில் பார்த்தா அப்படியே ரயில் போறவன் போய் வாங்குவோம் ஒண்ணும் வாங்கவும் இல்ல புட்டி தராங்கிட்டாங்க பெரிய ஆபத்துல சொல்லல உத்தரும் நாள் முன்னாடி சொல்றேன் அப்புறம் உடனே புத்திய மேல மார்க போட்டும்ப்டு மூட்டி தள்ளிட்டு போறது இல்லையா போகும் அப்ப சொன்னாலே அந்த பச்சை வாழ்லாம் கட்டினு வந்துருப்பாள் அது எல்லாத்தையும் நான் பார்க்கணும் கொண்டு வரணும்னு உத்தர கேட்டிருந்தாளா அதை கொண்டு வரேன்னு அர்ஜுன் சொல்லியிருந்தா என்ன அவ என்ன நினைச்சுருக்கா அண்ணா யுத்தம் பண்ண போறாரு அவர்கிட்ட சொல்லப்படாது தேரோட்டி சொல்லலாம்னு அர்ஜுன கிட்ட சொல்லி வச்சா அப்போ எங்கிட்ட சொல்ற போது நீங்க விழுந்து விழுந்தது சமூக ஆஸ்திரத்தை பிரயோகம் பண்றேன் மூணு முக்கா நாள் எல்லாம் அப்படியே தூங்குவான் நீ போய் எல்லாத்தையும் அவுத்துணுவா அந்த வஸ்திரங்களை எல்லாம் அந்த வஸ்திரத்தை தூந்திருக்கானா இல்லாத ஆனா கிரீஷ்மர் கிட்ட மட்டும் கூடாது அவருக்கு சமூக ஆஸ்திரம் பண்ணாது இன்னமும் மயக்கம் வந்தவர் மாதிரி இருக்கா மயக்கம் இல்ல அவருக்கு வ சிலபயம் வந்தா போலும் காஃபியும் மேல அந்த பட்டு வஸ்திரம் போட்டு அதை மட்டும் கொண்டு வாழ் என்ன பண்ணிருக்கான்னு காதுக்கு அடுக்கார் ஒரே சாத்தத்துக்கு நாளெல்லாம் Naturally cycles, <laughs> anneye passes <laughs> after in the conclusions, porridgehan several manifestations, but with the penits in one direction, like disparities in an entirelymez natural dataset. The cenits in recognition of all persone are informed about the sicknesses from living inوب k intend forött İşAB andetas eyes secondary for mankind. Because the Sanditlangush and Prime nature saw their有ve and portraits after imagine 여기에iralま Metro will see many Qurnyan excellent அவனை விடப்படாது இருக்கட்டும் நீங்களா இத்தனை எல்லாமே உடனே என்ன பண்றது மேலே என்ன ஊருக்குள்ள முன்னாடி அனுப்பிச்சு துரியோசனோட துரியோசன அப்படி எலிபுடிக்கிறது பூனே அது மாதிரி அலைஞ்சான அர்ஜுனன் துல்லோசன காட்டி கொடுக்காம முன்னாடி அனுப்பிச்சா விஷ்மாச்சாரியார் பரப்ட்டு ஆத்மா அங்கேயே அந்த யுத்த ஹரசலேயே இருந்து விஷுக்குள்ள இவனை உத்தரவனை கூப்பிட்டான் அர்ஜுனன் அங்க போய் ஏதாவது அர்ஜுனன் குர்ஜுனன் சொன்னேன் உதச்சு விடுவேன் நீங்க எதை சொல்றீங்களோ அதெல்லாம் என்னமே காக்குறேன்னு கையை கட்டி உடனே பார்த்தா இங்க இருந்து ஆட்களை நீ ஜெயிச்சேன்னு சொல்லணும்னா நான் சொல்லு சொல்ல சொல்ல மாட்டேங்க இல்லையே நீ ஜெயிச்சதா தான் கோஷம் பண்ணணும்னா சர்வதாரம் போட மாட்டேன் எனக்கு அவமானம் நாளைக்கு வெளியாயிடுவேன் அவமானமா இருக்கே நீங்க பின்னாடி ஓடி போனது உனக்கு அவமானமா இல்லையா அதனால எப்படி சொல்லுவோம் இருந்த ஆட்களை கூப்பிட்டு உத்தரம் ஜெயிச்சுட் தமக்கு போட சொன்னாய் தமக்கு போட சொன்னதே இதாட்டி இதை காட்டான் பரம சந்தோஷம் பார்த்தாலும் அவர் சொன்னார் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற காலத்துல சூதாட்டம் ஆடப்படாது அப்ப எழுவனும் அதை சொல்லணும் தோணும் அதை வச்சு ஆடிபடுவோம் தோணி போடுவோம் அஷ்ரீ அசனஞ்சோ அசனஞ்சோயு பட்டு விதிப்பெல்லாம் விதினா திரும்பி விராடம் சைரன் கூட்டி பட்டுபிதிப்பு விதில்லாம் உண்டு வாஜனம் பக்கத்தில் விசிந்தா நாம் விராடம் சைரன் திரும்பிய திருமபுத்திரம் உட்கார்ந்து பக்கத்துல பாச்சக்காய் எல்லாம் வச்சு ஒரு பட்டு விடுப்பிடுச்சு பக்கத்துல விஷயம் என்ன விஷயங்களா சொன்னாரா தர்மபுத்தர் தெரிவா சொல்லி கேட்டு தர்மபுத்திரன் ரொம்ப சந்தோஷம் உள்ளவன் சூதாட்டம் சொல்லி இருக்கு உடனே சொல்றாங்க அவங்க பேசுறத பார்த்தா அப்படித்தான் வேகம் தான் வரும் எப்படி தன் புள்ள ஜெயிச்சு விட்டா ஒரு பெரிய வேகம் மனசுல வருது வீராட்டனுக்கு உடனே தர்மபுத்தர் நான் சொன்னால் நீர்காகத்தானே ஒண்ணு நாளா சொன்னாராம் கண்கருங்க தர்மபுத்தம் நாளாம் தர்மபுத்திர நான் சொன்னா நீர் காக்கணும்னா உடனே ஆட ஆரம்பிச்சா காய முதல்ல வச்சதே சியாசி கூட்ட என்ன கூட்ட புத்திரோஜி அலட்சிய என்ன தாரா என் பிள்ளை பாத்திராங்களும் அவனுக்கே சந்தோஷம் தாங்க அப்படிப்பட்ட பீஷ்மத்ரோனாக என் பிள்ளை ஜெயிச்சுட்டான் பாத்தியா தானா உடனே இவரு பிரச்சின இருக்க கூடாத ஜெயிக்கும் கூட போன ப்கங்களை ஜெயிச்சிருப்பாட போயிருப்பதுனால ஜெயிச்சிருக்கான் அதெல்லாம் உடனே என்ன வந்து நான் பேசுறேன் கூட என் புள்ளை சேர்த்து பேசுறேன் சொன்ன உடனே பார்த்தார் தர்மபுத்திரர் பேசாம இருந்தார் மறுபடியும் நீ அதனால பெருமைய நீ தாங்க பொறுக்க மாட்டேங்கிறீர் அப்படி இல்ல பிரம்மபந்தும் நீ பிராமணன் ரொம்ப மட்டமான பிராமணன் எல்லா பிராமணப்படுவீர் இப்படி இல்ல ஒரு பார்த்தா சர்வம் என்னோட பன்னெண்டு மாசமா சிறந்த தமக்கு போட சொல்லணும்னாரான் உடனே பார்த்தாடன் பெரிய பாச்சடாய எடுத்து புத்துல ஓங்கி அடிச்சார் தர்மபுத்தரே அடிச்சா தப்பி நத்தம் பீலிட்டு அடிச்சது வலி புறுக்காம அப்படியே சாம்பித்தார் தர்மபுத்திரன் கண்ணுருமா திரௌபதியை பார்த்தால் அவள் ஓடி வந்து தன் மேலாக்கினாலே ஏந்தி அவள் வந்து பிடிச்சிருந்தாள் ராஜாட் சன்யாசிக்கு உனக்கும் எத்தனை விரங்களை பார்த்து அது பத சொன்னா சன்னியாசிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஸ்னேகம் உங்க வீட்டுல பன்னெண்டு மாசம் அவசிச்சும் ஒரு ஞானியனுடைய மேலிருந்து ரத்தம் சுட்டித்தது அது எத்தனை மணல்களை கவுருதோ जो याद याद याद निहनत लोहितं அத்தன பதினாயிரம் வருஷம் நரகத்திரங்கோராதோஹித்தரவதி பாகும் சோசி தாவதோகாதி ஷ சாஷ்டிர் பிடிஷியக்கு போய் ஆயிரத்தின காலபுருஷம் ஆயிரக்கணக்கான வருஷம் சாஹூமி வீச்சு வருஷம் அனாவிருஷ்டி வரும் சொல்லி இருக்கு பதினாயிரக்கணக்கான வருஷம் பிதக்கள் எல்லாம் நரகத்தில் விழுந்து தவிப்பாள் அதற்காக உன் குடும்பம் கட்டுப்போ பண்ணி சொல்லி சொன்னாளா உடனே கட்டுக்கிட்டலாம் கட்டினால் மேலாக்கு பீழ்ச்சி ரூபதி கூட்டி வந்து கூட்டான் பரமஜயத்தோட நமஸ்காரம் பண்ணாவே பிரமாதமாக அர்ஜுனனும் தர்மபுத்தரன் போய் நமஸ்காரம் பண்ணமுன்னு தாடுறா அவர் என்ன பண்ணிருக்கார் இவா வந்து நித்தியில கட்டு கட்டின் இது விராடன் கூட்டினு தெரியாடன உடனே பிண்டமாடுவாள் அவன் ஒரே பிண்டமா வாயில பிண்டமா பண்ணிவிடுவாள் உடனே திரௌபதி உள்ள போய் பார்வோ தெரியும் என்ன அண்ணாலும் விட்டுட்டாங்க மாதிரி விராட்ட நடத்துல சொன்னேன் சொன்னார் அதுக்காக பொருட்களால் திரௌபதி கட்டிருக்காரு மட்டும் சொன்னவன் அழுதானா அவனுக்கு கூப்பிட்டார் திரும்பபுத்திரன் ஒண்ணு பண்ணுவோம் நாள் என்ன இன்னைக்கு பொறுத்துக்கோ நாளைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு பட்டு வஸ்திரங்களை கட்டிகிட்டு அவன் உட்கார்ந்து நீங்க நாலு பேர் திரௌபதியும் பக்கத்துல நமஸ்காரம் பண்ணாத தேசத்தை அழிச்சு யுக்தி பாருங்க ஸ்நானம் பண்ணிவிட்டு போய் சிம்வாசன உட்காந்து சாதையம் திரௌபதி எல்லாருமா பட்டு வஸ்திரங்களை கட்டிக்கிட்டு இருந்தாள் அவன் சபைக்கு வரபடி விராட்டம் வந்தாள் என்ன என் சிம்மாசனத்துல நீ தோறி கொண்டு காட்டா உடனே அர்ஜோன் என்ன கிழந்தான் என்ன அவரை கேட்கற என்ன கிழக்கு இந்த சின்ன ஆசனத்துல வெறிடுச்சார் என்ன சொல்றேன் ஏஷ விஹவான் பிரபு யாரு தெரியுமா தர்மபுத்திரன் தர்மபுத்திர அர்ஜுனு கேட்டார் அர்ஜுனா நான்தான் உடனே என்ன பண்ணினான் போது கொண்டு வந்து என்ன பொண்ணு அர்ஜுன போறேன் இருக்குதுக்கா இப்ப சண்டை வேணும்னா சம்பந்தம் எத்தித்தம் எவ்வளவு அழகா இருக்குறவர் ஊசியை என்ன பண்ணி தோப்பிட்டு வரலட்சணை வாங்கினா அந்த பொண்ணு எனக்கு வயதான கல்யாணம் பண்றதுன்னு பையனுக்கே கு என்னால திக்கலாம் கம்பீரமான சம்பந்தம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குங்க பெரிய போய் வண்டியில சாம்பரம் கொண்டு போய் தங்க ஜாக சொல்லி அவலி காட்டி இருக்கும் பதினாயிரம் பேருக்கு சாப்பாடு கூட இவ்வளவு அஞ்சு சட்ட கொண்டு போய் அப்படி எல்லாம் சாப்பிட போட்டு ரெண்டு இடத்துல சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டு எல்லா இடத்துல சாப்பிடுவேன் நிச்சயமா போட போறோம் இடத்துல சாப்பிட்டு மூணு இடத்துல சாப்பிடுவேன் நீ இருந்து கவலைப்படுற அவனுக்கு சாப்பிட சக்தி இருக்கு நடக்கணும்ப்டாபம் இல்லாமல் இருப்பதற்காக அர்ஜுன் எனக்கு உத்தரவை கொடுக்கிறேன் எங்க புத்த அர்ஜுன பார்த்தாரா அர்ஜுன உடனே சொன்னா நான் வந்து அவளுக்கு வித்த சொல்லி வச்சிருக்கேன் என் குழந்தை மாதிரி நினைச்சிருந்து அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனா உங்க பெண்ண தரையு சொன்ன போது மாட்டேன்னு சொல்லப்படாது என் குழந்தை அபிமன்யுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி சொன்னாராம் அவனே பரமசத்தோஷத்துடன் தாம்புளம் முதலா அபிமன் தெரிவிச்சாள் சுவாமி கோபாலன் சத்யபாமியுடன் நல்லா பரவ மங்கலமாய் மஹோத்சவாய் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடந்தாடனகரம் நித்யோத் திவ்யமான ங்கள் அன மந்திரங்கள் விதி பிர விவ மங்களம் நடந்த ஆனா பரிசாயணம் ஜலபூரி சுலபூரி திவ்யமான தங்கமயமான கண்டி ஜலங்குன்னு பத்ன ஜலம் போட்டாளாம் போன்ற கடாட்சமாம் அப்படிப்பட்ட உத்தரையை அர்ஜுனன் கையில நாட்டுப்பண்ணாக கொடுக்கிறேன் குடுத்து அர்ஜுனன் தன் கே தன் பிள்ளையான அபிமன்யுகை வழக்கமா அது மாதிரி மந்தி தூர் ஆச்சவி குலோ நித்ய அனந்தோகால கனியா தானா தானம் இருபத்தோரு தலைமுறை நம்ம பிதக்கள் தலைமுறை நம்ம ஒண்ணு தலைமுறை கரையரில் இத்தனைமா இனிமே நல்ல சிதைகேட்ட குடுக்கம் பாத்துக்கா கன்யானா மகாதானம் மகாதானம் எதா வாங்கரவம் குருக்கிரவம் ரெண்டு பேருக்கும் மங்களா பாக்கி தானம் அப்படி இல்லை கோதானம் குருக்கிரவனுக்கு புண்ணியம் வாங்கிரவனுக்கு புண்ணியம் குரு புண்ணியம் கோபாலன் சத்தியபாமியுடன் இந்த கல்யாணத்தை பெரிய புகைச்சரித்த போய் வரிக்கும் பெரும் பெருமையை பகவானை யுத்தத்தில் போய் மதிப்பதும் மகா புண்ணிச்சரித்திரம் ஆரம்பம் நாளையினரும் பிரதான பரமாத்மா சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்துல திவ்யபோகங்களையெல்லாம் சுவாமி தியாகம் பண்ணிவிட்டு பௌலோகத்துல மானுஷமாய் அவதாரம் பண்ணி நம்ம போது ஒரு மனுஷனாய் வைகுண்டு பரைய நோக்கே கீயாசார்த்தம் ஜகத்பதி வரவு மங்களம் வைகுண்டத்தில் அத்தனையும் சுவாமி விட்டுவிட்டு மகாலட்சுமி லட்சுமிவனத்தில் போய் பூஜையாம் இந்த புஷ்பங்கள்ல அடுத்து அம்பாள் லக்ஷ்மி தேவி பூஜையான் நாராயணனுக்கு லக்ஷ்மி வனமனே ஒரு வனமாம் இல்லவனே துளசீகிரீஷன் துளசை அத்தன புஷ்பங்களோட மகாலட்சுமி நாராயணனுக்கு பர்த்தாவை பூஜை பண்ணிக்கிட்டா பாருங்க பிளாகணம் அர்த்தம் அது இப்படி பிளாகணம்னு என்னமோ வாராதி மாதிரி பிராக் குண கதனம் பாடுறாங்கிறான குளாம்புஜபாரி தோசை தோஷைங்க தோஷை என்ன அர்த்தம் ரெண்டு ஓஷே ரெண்டு ஓஷை இதுக்கும் அதுக்கு தோஷைன்னு வேறு ரெண்டு ஓசை தோசையில என்ன குழந்தையில தான் கேக்கணும் அப்புறம் தெரியும் இல்லையா குலாம்பு இங்க வயசான கருவிகள் கண்கு தெரியாம இருக்கிறவரு நாலு ஓசைக்கு மேல போடுறதே படம் அந்த அம்மாக்கு ரெண்டு தோசைக்கு மேல நாட்டு பண்ணுவாரு அவளுக்கு ரெண்டு தோசை ரெண்டு தோசைக்கு நாலு ஓசை தானே நாலு அப்படி சம பிடிச்சிருக்க நாட்டு பொண்ணம் இன்றி அந்த பாபத்தை வரவுகிறான் திருப்பி மந்தாரகுழசாசோ மந்தாரம் குந்தம் குரவகம் ஜாதி சம்பகம் புன்னாகம் மல்லிகே மாலகி புஷ்பங்களை தனித்தனியா எடுத்து லட்சுமி பகவத் சரணத்துல மாலையா கழித்து முன்பு போடுறா அது துளசி மாதிரியும் சேர்த்து போடுறாளாம் எடுத்து அர்ச்சனை பண்றாளா சுவாமி அத்தனை எடுத்து பாக்குறாளா அப்போ பாக்கி புஷ்பங்களுக்கு எல்லாம் வைகுண்டத்துல உள்ள புஷ்பங்களுக்கு எல்லாம் வேண்டாம் பாக்கி புஷ்பங்கள்ல ஆஹாஹா துளசி ரொம்ப பூஜை பண்ணிருக்காள் பகவான போது துளசி மாலை எடுத்து முன்னசம் அப்படி பூஜை பண்ணிட்டே இருக்கிற போது அந்த பழ பவழ படிக்கட்டுல உட்காத்தி வச்சு தன்னுடைய அந்த தோட்டத்திலுள்ள குளத்தங்கரைகளை பூஜையா லட்சுமி வனத்துல வைகுண்டத்துல அந்த பவழத்துல பாக்குற போது அப்படி தன் முகம் தெரிஞ்சுதான் லட்சுமியனுடைய முகம் மின்ித்தி மயிர்கள் அப்படி கரு ஒன்று மாதிரி சொல்ற சொல்லையா தூங்குறா அழகான நினைச்சாலாம் தன் முகத்தையே பார்த்துட்டு லட்சுமி இத்தனை நம்ம முகத்துக்கு இங்க இருந்து வந்தது அவளே மலைச்சு போய் காரணத்தை தீர்மானம் பண்ணினாள் சுகாச்சாரியால் பாகவதீர் பண்ணினாங்க ஆமா தான் கையி பகவான் முத்தப்பட்ட முகம் அதனால இத்தனை அழகு வந்து நினைச்சிருந்தாளா புருஷன் வந்ததுன்னு நினைச்சி பேர்வா நூத்துல சொன்னா எனக்கு முடியல நம்ம தேசத்துல நம்ம பாட்சி இன்னவே இல்லையு சொல்லலாம் நம்ம இந்தியாவில இன்னும் நிறைய தான் இருப்பாள் ஐம்பது மேல கூட இருப்பாள் பர்த்தாவால் தான் தான் கேமத்தை அடையணுங்கிற எண்ணம் உள்ள ஸ்ரீகள் இன்னும் இருக்கிறதுனால தான் பழகிருந்து நடக்குகவான் வைகுண்ட அனுபவிச்ச பிரபு கிருஷ்ணாவதாரம் ஒரு மனுஷன் சிரமம் தூத்து பட்னி இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் அடையாத வைகுண்டத்துல இங்க வந்தா நம்ம ஊருக்கு வந்தபடி இருந்த பகவான் ம் மகாரதம் பூர்வரித்துல விராட்ட பருவ சரி பூர்த்தி உத்தர கல்யாணத்துடன் அந்த பருவா பூர்த்தியானது யாத்திர போய் ஒரு பருவாவுக்கும் சொல்றாள் புண்ணாே புண்ணத்தில் அவர்கள் இருந்திரம் இருக்காட்ட மனோவியும் வியாதியும் நிவர்த்தி ஆறுதான் புண்ணிய கம்மணம் ஆதிவியாதிபயம் மனோவியாதி இல்ல நிவர்த்தி ஆகும் பிரிவால் இந்த சூக் தர்மத்தை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு எவ்வளவு கதவு குணத்தாலே இவ்வளவு பெரிய லாபம் இருக்குல்ல இது ஏன் கதக்கூடாது இல்ல வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லட்டமே யாராவது கரக்கவலை போக்குறதுக்கு யாராவது வழி சொல்லட்டும் ரெண்டு மணி ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கும் ஆச்சாரியன் சொன்னால் சத்கர்மா பண்றது பணம் அந்த காலத்துல தப்பு பண்ணாம இருக்கே அதுவே பெரிய பலம் அதையும் தவிர்த்து அந்த காலத்துல மனசு ஒரு சந்தோஷமா இருக்கே அதுவே ஒரு பெரிய பலம் பகவான பூஜை பண்றது ஒரு சந்தோஷமா இருக்கு செல்ல புஷ்பத்தையும் சன்னனத்தையும் பன்னீரையும் சுவாமி கிடைத்து அபிஷேகம் முன்னி அர்ச்சனை முன்னி பண்ற போது மனசு கூட ஆனந்தம் இருக்கு இந்திய பார்த்துக்கோ இன்னும் மேல பாக்கி அப்புறம் பணம் அப்படி வியாதி ஆயத்தம் தரம் ஆயதம் தரணம் பரமாபுத்துக்கள்மா சரித்திரத்தை சர்வாக்யங்களும் உண்டாகுமா கட்டங்கள்லாம் நீங்குமா விராட்ட பருவாவ காட்டாக்கம் புண்ணி பிரஜாயத்தை சுபிக்ஷம் ரேஷன் இருக்காது என்றால் நல்ல புண்ணியமான சத்கர்மாக்கள் நடத்த முடியாத ஒரு பாக்கியம் உண்டாகுமா நல்ல கட்சங்கள்லாம் உண்டாகுமா கல்யாணங்கள் எல்லாம் உண்டாகுமா ஆரோக்கியம் உண்டாகுமா புண்ணிய வஜாய் நிறைய புண்ணியங்கள் வந்து அந்நீரையும் தம்மண்ண பாவங்கள்லாம் அடியோட போடுறதா ஜிண்டி விஜயேஜி ஒருவனாக சத்ரு ஜெயத்தை அடைவதா பிறருடைய உதவி இல்லாமே ஒருவனாக பெரிய அபாரமான ஜெயங்களை அடைவதா அர்ஜுனன் எப்படி அடைஞ்சிருக்காரோ அந்த மாதிரி அர்ஜுனன் ஒருவனாக இருந்து ஜெயிச்சிருக்கோட கிருபாதிகளால் ஜெயிக்க முடியுமா அஸ்வத்தாம பிரிதிகளை எல்லாம் ஜெயிக்கு கர்ணனுடைய பாதாவும் வதம் இந்த விராட்ட நகரத்துல உத்தரகோபுரத்துல கர்ண பாதாவும் வதம் பண்ணியிருக்காரு அர்ஜுனன் கர்ணனாலும் ஒன்றும் பண்ண முடியல வருத்தப்படுறான் கர்ணன் இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது பரப்புறாள் அவ்வளவு வேகத்தோட கூட பண்ணிட்டு ஏகாக்கியா இருந்து இத்தனை பெரும் காரியம் பண்ணிட்டா என்ன பகவதி சொல்ல போறாள் செல்லாடி பட்டாபு ஆனது எங்க குடும்பத்துக்கு கிடைச்சம் முழுமையும் எங்க குடும்பத்துக்கு வந்து ஆபத்து ஊக்க போனது பகவானா சர்வீஸ்வரனானு எங்கதான் எங்க பகவான போய் சொல்ல போறா அவன் அசனா இருந்தா என்னென்னு உன் புள்ள கை வந்து என்ன பஞ்ச நாளைக்கு படிச்சிருக்கா எத்தனை அப்படின்னா சொல்லுவான் குஞ்சு போறாள் தங்க குடும்பத்துக்கு வந்த ஆபத்துக்கள் என்னென்ன வந்தது சுவாமி எப்பப்பினாள் என்பது அது வந்து தோணாது கட்டம் நீங்கினா என் சாமர்த்தியத்துல நீக்க விட்டேன்னு சொல்லுவான் கட்டம் வந்தா தெய்வம் கெடுத்து அவன் பேச்ச கட்டு விட்டேன் அப்படி சொல்லுவான் அது மாதிரி குஞ்சு சொல்லல எல்லாம் ஈஸ்வர பிரசாதம் மே மேலமேல் கேமத்தடையவாள் மேல மேல மங்கனங்கள்லாம் உண்டாகிட்டே இருக்கும் பிரிய ஜனங்களுடைய வியோகம் வராதா மருந்திவாழ விட்டு பிரிய முடியாத ஸ்தி வராதா விராட பருவாவைனா வராதா நீதிபாசாவது சொல்றாள் அத்தியாச அதிவரு அனாவிருஷ்டி சுகாக அத்தியாச ராஜானே வரக்கூடியது பாபுநாட் நாய் என்ன அதிவரு ரொம்ப வழக்கு வரும்போது வடக்கு எங்க பார்த்தாலும் பிச்சை கொடுத்துங்கிறார் பிச்சை குடும்பம் கவலைப்பட்டாலாம்ல அப்படியே திருஷ்ணாபுரம் ஜெல்லாக்கும் அவ முன்னாடியே இது பண்ணிதான் என்ன என்ன பண்றது ஒண்ணு இல்லையா நாம டாக்டர் கடைசியு சொல்லி ஒரு பாருங்க அவன் குடும்பம் கவலை இல்ல வைத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா இருக்கோம் அது மாதிரி ஞாபகம் பலம் என்ன சார் சாதம் இருந்து ஏதோ அபி இந்த ஈக்காக நிகழ்த்தியாகணும் நம்ம சாமர்த்தியம் என்ன பண்ண முடியும் முசலோனி வந்தா எதையாவதுனா குடிங்க பட்டுக்க முடியுமா கொடுக்க அது நிகழ்த்தியாகும் அதிவருஷ்டி அனா வஷ்டி மழை பெய்யாமலே இருந்தது சலவாக இப்படிங்க தத்துக்களி பயிர போய் வடுறது மூஷகம் எலி சுகம் கழி பயிரை அப்படி கதிர கிழ போலி அத்தியாசம் நாஷ்ட ராஜானகா பக்கத்திலேயே கலெக்டர் இருக்கிறது வந்து தோட்டத்தை எல்லாம் கேட்டு இருந்தா பக்கத்துல ரொம்ப கெட்ட கஜியா நீக்க கூடாத அத்தியாசம் நாஷ்ட ராஜானகா ஷடேஜி ஆறு நீதிபாதேன்னு இருக்கோகிரியோகிரியே வண்டி வாழ்வுடைய வியோகம் திருவு ஏற்படாதான் விராட்ட பிரபாவை கேட்டார் ஏற்படா வைராட்டம் பர்வா விராட பர்வம் மணி நவர்கள் விசிஷ்டம் வஸ்தானம் எல்லாம் பண்ணணும் நெல்லு தானியம் பண்ணணும் கோக்களை இல்லாத தானம் பண்ணனுமா சொல்லு சொன்னாள் தங்கத்தை கொடு இல்லாத வாழ் என்ன பண்ணுவாழ்ட்டார் அவளுடைய சக்திக்கு தகுந்தபடி தானம் பண்ணனும் ரெண்டு நம்ம சாஸ்திரத்துல கடம்மா ஏமாற்றி சம் குடும்பத்தை சமப்படுத்திட்டு தாராமணி நம்ம சொல்லல தகுந்தபடி பண்ணுஜ தேவதா நாம் நல்ல உத்தம பிராமணத்துல கொடுக்குற குரு தேவத்தை குருவான் நினைச்சுட்டு கொடுக்காதேன்னா சுஷ்டவசன மன்றோஷ பிரசா ரோஷ பிரசாத் அஞ்சு நான் வந்து சர்பாசி பாஜசை சர்பாசி வேத வித்து எல்லாம் நிறைய பாயசம் அன்னதானம் பண்ணுற பாண்டவால் பண்ணிணம் பண்ணினா நல்ல பூர்ணமான பரிபூர்ணமான பலம் ஏற்படும் இதெல்லாம் பண்ண முடியாம கூடாது கட்டாயம் பலஸ்புதி சொன்னாலே இருக்கு ஒரு பொருளாவுக்கும் பலஸ்புதி சொன்னால் அன்னதானம் சொன்னாள் சேலத்துல வேத விட்டுக்களுக்கு அன்னதானம் பண்ணி வயசுகளுக்கு அன்னம்பூத்துவா அவன் எத்தனை வேலைகள் இருந்தாலும் வேண்டாயிரம் பேர் வந்து நீங்க பார்க்கணும் நான் போய் பார்த்தேன் பன்னெண்டு மணிக்கு அண்ணா பேர் மலையா குமிச்சிருந்தது விஷயாவுக்கு நல்ல உற்சாகம் அவருடைய பிரம்மத்துல ரொம்ப நம்பிக்கையே பிராமணா எல்லாரும் சந்திருந்தா பிராமணா பிராமணா வேற சொந்த விஷயா இருக்கு ரொம்ப வாங்கல சட்டியாருங்க அவரையும் நேரம் இருந்து இன்னைக்கு பன்னெண்டு மணியில இருந்து சாயங்காலம் ஆறு மணி மட்டும் அண்ணன் தங்கிடாதே பெரிய இதால அடி அடி எல்லாருக்கும் போட்டுகள் பகவான் கோபாலே நேரம் வந்து வாங்கிக்கிறான்னு நினை பிச்சை வாங்குறவனே அவன் பிச்சை கிடந்திருக்கான்னு நினைச்சு விடாதேன்னு விட்டாள் சர்வத்திர சதீஷனும் இருக்கான்னு தான் பாக்கணும் அதுக்குதான் ஆரம்பமே அதுக்கு தான் ஒரு ஒரு இடத்துல சின்னதா வச்சு பாத்து அப்புறம் அப்படி சின்னத்துல பாக்காம தெரிஞ்சுல பார்க்க முடியாது அப்படி ஏதா போடுதா ஏதாச்சும் எல்லாருக்கும் போடணும்னு சொல்லணும் அவன் அவருக்கு போட்டு என்னது போடுறதும் அவ தூக்கி போட மாட்டான் உடனே அவன் எப்படி போடுறதுன்னு அப்புறம் நடுவே புரிச்சு போடணும் அதுதான் புரிஞ்சுக்கணும் அது தெரியும் நம்ம கடல் ஒட்டி புலச்சாரத்துல ஜலம் சின்ன புண்ணியம் பெரிய புண்ணியத்தான் கொடுத்துரும் நம்ம தேசத்துல கண்டுபிடிச்ச ஒரு பெரிய தத்துவம் தேசத்துக்கே தெரியாதுலயே இந்த தர்மங்கிற சப்தத்துக்குள்ள சொல்ல கிடையாது வேற பெரிய வேற ஏதாவது தர்மத்துக்கு சொல்லவே முடியாது நம்ம தேசத்துக்கு பெரிய சிறப்பு விளையாட்டுவாஜ்ய மகாபலமா போட முடியல ஒரு நிச்சயாவது ரெண்டு மட்டும் ரெண்டு பேருக்கு ஆர்டர் போடணும்னு ரெண்டுகளுக்கு கூட்டா அந்த புண்ணியம் ஒண்ணு மனசு தளர்த்து தளத்து விழனும் தர்மம் பண்றதுல என்ன பிராண காலத்துல யாராவது தர்மம் தான் வரும் அப்ப படத்தை நினைச்சா ஏன்னா தர்மம் பண்ணாமல் போய் சொல்றத போய் பார்த்தா மரண சமயத்துல இந்த ஜீவனுக்கு ஏற்படுற கஷ்டமும் தவிச்ச போனா அவன் வெய்யவனா உள்ள பையன் பிராண தவிச்ச போது ஆஹா நான் தவிக்கிறேன் அவங்க வெற்றிக்கு கட்டினி வந்து சண்டை போட என்ன உத்தாசம் தவிப்பாலே எல்லாரும் இவருக்கு புண்ணியம் இருந்தா பையன் அனுப்புற மாதிரி பக்கத்துல இருக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கும் அதுக்குதான் புண்ணியங்களெல்லாம் நிறைய செத்து செத்து வச்சுக்கணும் உதவும் பிரலோகத்துக்கும் உதவும் அது பலவிதமான சர்மங்கள்ல பகவன் நான் இருக்கேன் நமஸ்காரம் ரவி மணிக்கு ராமாவாணி பண்ணிட்டு பகவனாம நமஸ்காரம் பண்ண போன துக்கம் எல்லாம் விலகும் நமஸ்காரம் பண்ணுவாங்க சம்போதம் பண்ணக்கூடாது ஆலோசித்து அடைய விடாது குழந்தையில போகணும் போறது சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும் அம்மாவும் அப்பாவும் ஆளாகணும் இருக்கணும்னு நல்ல பேருக்கு பாருங்க உங்களுக்கு நீங்களா நல்லா ஆயிடுச்சு பண்ண முடியாது அவன் மேல நீங்க பண்ண முடியுமா ஏத்தவன் ஏற்றிட்டு போடுவாங்க ோ அஷம் திக்க கையில எடுத்து கொடுத்துருக்காரு பெரிய ஷாப்புல எந்த சாமான எடுத்து வச்சிருக்கா போல பிஸ்கோட்டு மாதத்துல பண்ணி முடியுமோ தடையில பண்ணி வச்சிருந்தா பொருட்க அஞ்சு ரூபாய் கொடுத்து ஒரு குட்டி அவரை வந்து நான் விட்டுவிட்டு மனுஷனை என்னால கேமத்தை அடைய முடியும் ஈஸ்வரனை பாக்கி எல்லாம் அனுகூலமா இருக்கும் அதனால ஈஸ்வரன் ஆராய